வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து இன்று ஜூலை மாதம் நான்காம் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து ஐக்கிய அமெரிக்கா விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு லூசியானா விலைக்கு வாங்கப்பட்ட செய்தி அமெரிக்க மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு பிரெஞ்சு படைகள் ஆம்ஸ்டாம் நகரை பிடித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு அமெரிக்காவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் தாமஸ் ஜெஃபர்சன் இரண்டாம் குடியரசுத் தலைவர் ஜான் ஆடம்ஸ் இறந்த அதே தேதியில் மரணமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு நியூயார்க் மாநிலத்தில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உலகின் முதலாவது அதிதூரில் போக்குவரத்து பர்மிங்ஹாம் லிவர்பூல் நகர்களுக்கிடையே தொடங்கப்பட்டது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவின் ஜூலு இனத்தவர்க்கும் இடையேயான போர் உளுண்டி என்ற இடத்தில் முடிவுக்கு வந்தது உளுண்டி நகரை முற்றிலுமாக அழித்து ஜூலு இனத்தவரை ஆங்கிலேயர்கள் பணிய வைத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர சிலையை பிரெஞ்சு மக்கள் ஐக்கிய அமெரிக்காவுக்கு பரிசளித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சமோவா தனது பன்னாட்டு நாள்காட்டியில் மாற்றங்களை ஏற்படுத்தியது இதன் படி ஜூலை நான்காம் தேதி இரண்டு நாட்கள் கடைபிடிக்கப்பட்டது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது இரட்டை அடுக்கு டபுள் டெக்கர் கார் சேவை சாண்டியகோ நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா இடையேயான போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி ஜெர்மனியினரால் போலந்தில் லூவோவ் எனும் இடத்தில் அறிவியலாளர்களும் எழுத்தாளர்களுமாக நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முன்னூத்தி எண்பத்தி ஒரு ஆண்டு குடியேற்றவாதிகளின் ஆட்சியின் பின்னர் பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு நாடுகளாக பிரிக்கும் சட்டம் மூலம் பிரிட்டனின் மக்களவையில் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வில்லியம் சாக்லி டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்பே நகரில் பாலஸ்தீன தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானத்தில் இருந்த அனைவரையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு பென்சில்வேனியாவில் இடம்பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் என் என்ற சூப்பர் நோவா ஒன்று சீனா மற்றும் அரேபியர்களால் கவனிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் பாத் ஃபைண்டர் விண்கலம் செவ்வாய்கோளில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பான் நோசோமி நொசோமி செவ்வாய் செவ்வாய்க்கோளை நோக்கி அனுப்பியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிஸ்கவரி விண்வோடம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கரிபால்டி இத்தாலிய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு கால்வின் கோலிச் அமெரிக்காவின் முப்பதாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை சைவ சமய பெரியவர் இவர் ஆயிரத்தி ஆண்டு குல்சாரிலால் நந்தா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்ஷ்மிகாந்த் பர்சேகர் இந்திய அரசியல்வாதி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மரகதமணி தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் மறைந்தவர்கள் நாளில் எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு அதே தாமஸ் ஜெப்பர்சன் அமெரிக்காவின் மூன்றாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜேம்ஸ் மன்ரோ அமெரிக்காவின் ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விவேகானந்தர் இந்திய சமய தலைவர் 1934 தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி கியூரி நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு போலந்து வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிங்காலி வெங்கையா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் 1992 தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவை மகேசன் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அமெரிக்கா வடக்கு மரியான தீவுகள் ருவாண்டா ஆகிய நாடுகளில் இன்று விடுதலை நாள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் குடியரசு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை